ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் விரதங்கிற தலைப்பிலே ஒவ்வொரு விரதமாக விரிவாக பார்த்துன்னு வரக்கூடியதான வரிசையில் அமாசோமவாரவிரத்தினுடைய பெருமையை விரிவாக பார்த்து தெரிஞ்சின்றோம் அடுத்ததாக இன்னொரு விரதம் பார்க்கறதுக்கு முன்னாடி நிறையா கேள்விகள் வந்திருக்கு நிறையா பேருக்கு நிறையா விஷயங்களில் சந்தேகங்கள் வந்ததினால இந்த சந்தேகங்களுக்கு பதிலாகவே இப்போது பார்த்த பிறகு அந்த விரதங்களை தொடர்ந்து பார்க்கலாம் அவர் அவர்கள் கேட்டிருக்கிற சந்தேகங்களை பார்க்கிற பொழுது இந்த மகாலய சிராதம் விஷயமாக நிறையா சந்தேகங்கள் கேட்டிருக்கா இப்போது மகாலய பக்ஷமும் வர்றதுனால இந்த மகாலய ஸ்ராத்தம் விஷயமாக நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது நிறைய இருக்குது ஆகையினாலே இந்த மகாலய ஸ்ராத்தம் செய்ய வேண்டியதான காலம் என்ன ஏன் மகாலய ஸ்ரார்த்தத்திற்கு முக்கியத்துவம் சொல்லப்படுறது அந்த மகாலயசிர்தத்தினுடைய பலன் என்ன எந்த எந்த பித்தர்களுக்கு இந்த மகாலய ஸ்ராத்தமானது போய் சேர்றது அப்படிங்கிறத விரிவாக பார்த்த பிறகு நாம் மேற்கொண்டு விரதங்களை பார்க்கலாம் இந்த மகாலய சராத்தம் செய்ய வேண்டியதான முறை முதலியவைகளை நம்முடைய தர்மசாஸ்திரம் விரிவாக சொல்கிறது ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலாக பார்க்கிறதை விட இந்த மகாலய ஸ்ராத்தத்தை நம்முடைய தர்மசாஸ்திரம் என்ன முறையில் நமக்கு காண்பிக்கிறது அப்படிங்கிறத விரிவாக தெரிஞ்சுட்டாலே அத்தனை சந்தேகங்களுக்கும் பதில் கிடச்சிடும்னு நினைக்கிறேன் இல்லைன்னா கடைசியில் சில கேள்விகளுக்கு நாம் பதிலாகவே தர்மங்களை தெரிஞ்சுக்கலாம் இந்த மகாலய ஸ்ராத்தங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்ராத்தம் இது விஷயமாக நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிற பொழுது இந்த மகாலயம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நபஸ் சபரப்பா எனியம் விரேதிரவி சேச்சாத்தாவது இந்த நசம் அப்படின்னா அப்ப கன்னியாராசியில் சூரியன் இருக்கக்கூடியதான சமயம் இந்த மூன்றும் சேர்ந்தது தான் மகாலய சம்ஜியாது மகாலயம்னு பெயர் அதாவது பாதிரபத மாசம் சூரியன் கன்னியாராசியில் இருக்கிறது கிருஷ்ணபக்ஷம் இந்த சமயத்திற்கு மகாலயம்னு பெயர் கஜச்சாயா ஹயஸ்ததா அந்த புண்ணிய காலத்திற்கு கஜ சாயா புண்ணிய காலம் அப்படின்னு பெயர் இந்த மகாலயம்ங்கிறது எத்தனை நாளைக்கு அப்படின்னா பதினஞ்சு நாள் அப்படின்னு சில மகரிஷிகள் சொல்கிறா பதினாறு நாள்னு சில மகரிஷிகள் சொல்கிறா ஆனால் நம்முடைய தர்மசாஸ்திரம் எப்படி தீர்மானிக்கிறதுன்னா பதினாறு நாள் அப்படின்னு தீர்மானிச்சிருக்கா நபஸ்யசிய அபரபக்ஷா சுக்ல பிரதிபதாச மகாலய இதிப்பிரோக்தா கஜச்சாயாஹ்வயஸ்தா இந்த பாதிரபதமாசம் கிருஷ்ணபக்ஷத்திற்கு வரக்கூடியதான இந்த பதினைந்து நாள் சுக்லப்பிரதிபதாசகா அடுத்ததாக அமாவாசியை தாண்டி மறுநாள் சுக்லபக்ஷ பிரதம வரையிலும் மகாலயம்னு பெயர் அப்படின்னு தர்மசாஸ்திரம் நமக்கு காண்பிக்கிறது ஆகையினாலே பதினாறு நாள் இந்த மகாலய பட்சம் அப்படின்னு பெயர் இந்த பதினாறு நாளைக்கும் சேர்த்து ஏன் இந்த காலத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் சொல்லப்படுறது அப்படின்னா இது விஷயமாக நமக்கு ஆதித்ய புராணம் சில தகவல்களை காண்பிக்கிறது பிராவர்ஷ்ருதோ யம பிரேதான் பித்ருச்சாத்தமாலயாது விசர்ஜயத்வா மனுஷ்யே கிருத்வாசூன்யம் ஸ்வகம் புரம் வருஷ ருத்து பிறந்தவுடனே மழைக்காலம் ஆரம்பமாகுது நம்முடைய பித்தக்கள் இந்த லோகத்திலிருந்து கிளம்பி அவரவர்களுடைய புண்ணியபாபங்களுக்கு அனுசரித்து பரலோகம் கிடைக்கிறது யமலோகமோ ஸ்வர்கலோகமோ ஏதோ ஒரு லோகம் கிடைக்கிறது அந்த புண்ணிய பாபங்களை அனுபவித்த பிறகு அந்த ஜீவன் திரும்பவும் இந்த லோகத்திலே வந்து பிறக்கிறான்னு உபனிஷத் நமக்கு சொல்வது க்ஷீணே புண்ணியே மர்த்தியலோகம் விசந்தி அப்படின்னு உபனிஷத் காண்பிக்கிறது புண்ணியம் அவன் செய்த புண்ணிய ப புண்ணிய பலன்கள் குறைய குறைய அவன் திரும்பவும் இந்த லோகத்திற்கு வரான் எப்படி இந்த லோகத்திற்கு வரா அந்த ஜீவன் அப்படின்னா கொஞ்சோண்டு புண்ணியம் பாக்கி இருக்கிற பொழுது அப்படி எமதூத்தர்களால் மேகங்களில் தள்ளிவிடப்படுறார்கள் ஜீவன் அப்படி மேகங்களில் இருந்துன்றிருப்பா மழை பெய்கிற பொழுது அந்த ஜலம் மூலமாக ஜலம் துணை கொண்டு இந்த பூமியில் வந்து விழுந்துடுவான் அவன் வச்சின்றிருக்கிறதான புண்ணியம் புண்ணிய கர்மாவாக இருந்தால் அவன் ஒரு வயல்லே அந்த ஜலத்தில் வந்து விடறான் அந்த வயல்ல சாகுபடி பண்ணுற பொழுது அந்த நெல்மணியிலே வந்து அந்த நெல்மணியிலேருந்து அரிசியாக வந்து அந்த அரிசியை சாப்பிடக்கூடியவருடைய வயத்துக்கு போகிறான் அந்த ஜீவன் இப்படி தான் பூலோகத்திற்கு திரும்பவும் வரான் ஒவ்வொரு ஜீவனும் பாபகர்மாவாக செய்திருந்தால் அந்த மழையின் மூலமாக அதே மாதிரி பூமியில் வந்து விழுந்து அது புல்லாகவோ ஏதோ ஒரு தழையாகவோ முளைச்சி அதை எந்த மிருகம் எந்த பட்சிகளோ எந்த பிராணிகளோ சாப்பிட்றதோ அந்த பிராணிகளுடைய வயத்துக்கு போய் அந்த பிராணியாகவே பிறக்க நேர்றது அப்படி ஒவ்வொரு ஜீவனும் திரும்பவும் இந்த பூலோகத்தில் மனுஷனாக பறக்கிறதுக்கு புண்ணிய கர்மாவும் பசு பட்சிகளாக பறக்கிறதுக்கு பாபகர்மாவும் காரணமாக ஆறுது இந்த வருஷ ருது காலத்திலேதான் அந்தந்த ஜீவன்கள் மேகங்களில் வந்து விழரா யமன் என்ன பண்ணுறாருன்னா நிறையா பாபம் பண்ணிறவர்கள் கூட்டங்கூட்டமாக சேர்ந்து யமலோகத்தில் இருக்கா பாப்பங்களை அனுபவிச்சுண்டு அவர்கள் விஷயத்திலே யமன் கருணையோடு கூட விசர்ஜயத்துவா மானுஷே கிருத்வாசூன்யம் ஸ்வகம்புரம் அத்தனை ஜீவன்களையும் மேகங்களில்ல கொண்டு வந்து விட்டுடுறான் தன்னுடைய புறமான யமலோகத்தை சூன்யமாக வைக்கான் ஒரு ஒரு ஜீவனும் இல்லாமல் செய்கிறான் ஒவ்வொரு வருடமும் வருஷருத்து பிறந்தவுடனே அத்தனை ஜீவன்களும் மேகங்களில் வந்து காத்துன்றிருக்கா பூலோகத்திற்கு வர்றத்திற்கு க்ஷுதார்த்தாக சம்ஸ்மரந்தஷ துஷ்கிருதம் துஸ்வயம் கிருதம் காங்க புத்திர பௌத்திரேபியா பாயசம் மதுசம்யுதம் அந்த ஜீவன்கள் அந்த யமலோகத்திலிருந்து கிளம்பி மேகங்களுக்கு வந்து எந்த விதத்திலே எதிர்பார்த்துண்டு காத்துருக்கா அப்படிங்கிறத ஆதித்யபுராணம் சொல்வது அவர்களுக்கு ஞாபகம் இருக்குமா நாம் பாபத்தை அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற ஞாபகம் இருக்குமா எப்படி அந்த ஜீவன்கள் மேகங்கள்ல வந்து இருக்கா அப்படிங்கிறத நமக்கு இந்த ஆதித்ய புராணம் சொல்கிறது அடுத்த உபன்யாசத்துலேயே பார்ப்போம்